நாங்கள் இரு ஒரு பெண் வந்து பணி கல வம்சத்தினரின் இல்லத்தில் தங்கியிருந்தார் அவர் தமது சகோதரி உம்மா ஆத்தியா வழியாக வந்த செய்தியை அறிவித்தார் அவரது சகோதரி உம்மா ஆத்தியா நபிசல்லும் அலஹி வசலம் அவர்களோடு தம் கணவர் கலந்து கொண்ட பன்னிரண்டு போர்களில் ஆறு போர்களில் கணவரோடு இருந்தார் நாங்கள் போர்க்களத்தில் காயமுற்றவர்களுக்கு சிகிச்சை அளிப்போம் நோயாளிகளை கவனிப்போம் நான் நபிசல்லமாக அணகி வல்லும் அவர்களிடம் எங்களில் ஒருத்திக்கு மேலங்கி இல்லாவிட்டால் பெருநாள் தொழுகைக்கு செல்லாமல் இருப்பது குற்றமா என்று கேட்டேன் அவளது தோழி தனக்கு உபரியான மேலங்கியை அவளுக்கு அணிய கொடுக்கட்டும் அவள் நன்மையான காரியங்களிலும் முஸ்லிம்களுடைய பிரச்சாரத்திலும் கலந்து கொள்ளட்டும் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் இவ்வாறு கூற நீங்கள் கேட்டீர்களா என நான் கேட்டேன் அதற்கு என் தந்தை அர்ப்பணமாகட்டும் ஆம் நான் கேட்டேன் என கூறினார்கள் இவர் நபி சொல்லாஹு அலிஹிவாசல்ல அவர்களுடைய பெயரை கூறும் போதெல்லாம் என் தந்தை அர்ப்பணமாகட்டும் என்பதையும் சேர்த்தே கூறுவார் கன்னி பெண்களும் மாதவிடாய் பெண்களும் வெளியே சென்று முஸ்லிம்களுடைய பங்கு கொள்வார்கள் பெண்கள் தொழும் இடத்தை விட்டுவிட்டு ஒதுங்கியிருப்பார்கள் எனவும் உம்முத்தியாரதியாக அவர்கள் கூறினார்கள் இதை கேட்ட நான் மாதவிடாய் பெண்களுமா அதாவது பெருநாள் தொழுகை நடக்கும் இடத்திற்கு செல்வார்கள் என கேட்ட போது மாதவிடாய் பெண்கள் அரபாவிலும் மற்ற இடங்களுக்கும் அதாவது மினா முஸ்தலிஃபா போன்ற இடங்களுக்கும் செல்வதில்லையா என உண்மை ஆத்தியாரதியாஹு அவர்கள் கேட்டார்கள்